ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நம ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறு முய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்ன முதற்கண் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் வாழி வாழி வாழி என்று பல்லாண்டு பாடி ஆனி மாசம் மகனீயர்களது வைபவக் கிரமத்தில் சுவாதி நக்ஷத்திரத்தில் திரு பெரியாழ்வாரது வைபவத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் அடியனுக்கு இட்ட அப்பெரியோர்களது இன்னருளை கொண்டே விண்ணப்பிக்கு அடியேன் முயல்கின்றேன் இன்னைப் பெருமையறிந்திலையோ ஏழை நெஞ்சே இன்னைக்கென் ஏற்றமெனில் உரைக்கேன் நன்னிபுனை பல்லாண்டு பாடியனம் பட்டற்பிறான் பந்துதித்த நல்லாணியில் சோதினாள் என்னை இது தொடக்கமாக உபதேச ரத்தினமாலையில் சுவாமி மணபாள மாமுனிகள் ஐந்து பாசுரங்களால் பெரியாழ்வாருக்கு மங்களாசாசனங்கள் அருளி செய்துள்ளார் என்னைப் பெருமையறிந்திலையோ ஏழை நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சை அழைத்து மனமே இன்றைக்கு உண்டான பெருமையை அறியமாட்டாயோ என்னைக்கெண் ஏற்றமெனில் உரைக்கேன் இந்த நாளுக்கு என்ன பெருமை என்ன கேட்டால் சொல்லுகின்றேன் கேள் நன்னிபுனை பல்லாண்டு பாடியனம் வட்டற்பிறான் பந்துதித்த நல்லானியில் சோதினாள் எம்பெருமானுடைய நன்மைகளையே முக்கியமாகக் கருதி அதன் விஷயமாகவே திருப்பல்லாண்டு என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளிச்செய்தனம் பெரியாழ்வார் வந்துதோன்னிய ஆனிமாதம் சுவாதி என்கிற நன்னாள் காணென்னு தெரிவிக்கின்றார் மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த ஆனிதன்னில் சோதியன்னால் ஆதரிக்கும் ஞானியர்க்கு ஒப்போரில்லையோ உலகுதனிலென்ன நெஞ்சே எப்போதும் சிந்தித்திரு என்று இன்னோர் பாசுரத்தையும் தன்னுடைய நெஞ்சுக்கே உபதேசமாக அருளிச்செய்கின்றார் மாமுனிகள் கீழ்ப்பாசுரத்தால் பெரியாழ்வார் திருஅவதரித்த நாளை அறிவித்தார் இப்பாசுரத்தால் பெரியாழ்வார் திருஅவதரித்த நாளை நன்கு ஆதரித்து கொண்டாடும் பெரியோர்கள் அவர்களுக்கு சமமானவர்களி உலகில் எவருமில்லை கொண்டு சதாசர்பகாலமும் அவர்களை தியானித்து கொண்டிருப்பாயாக என்ன உபதேசிக்கின்றார் மங்களாசாசனத்தில் மற்றள்ளாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான்நண்ணி பொங்கும் பறிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த ஸ்ரீ விஷ்ணு இவர் பெரியாழ்வார் என்கிற திருநாமத்தைப் பெற்றது எதற்காக என்ன காரணத்தினால் இவர் பெரியாழ்வார் போற்றப்படுகின்றார் என்பதை அறிவிக்கின்றார் எம்பெருமானுக்கு காப்பிடும் விஷயத்தில் இவர் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் விஞ்சி எழுந்த பறிவு அந்த பறிவை கொண்டிருந்ததாலேயே பொங்கும் பறிவை உடையவராகையாலேயே பெரியாழ்வார் என்னும் திருநாமத்தைப் பெற்றார் என்று அறிவிக்கின்றார் கோதிலமாம் ஆழ்வார்கள் கூறுகலைக்கெல்லாம் ஆதி வேதத்துக்கு ஓமென்னு அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் தான் மங்களமாதலால் என்ன அருளிச் செய்கின்றார் கோதிலமாம் ஆழ்வார்கள் குற்றமற்ற தன்மையுடைய ஆழ்வார்கள் எம்பெருமானை அடைய உபாயமாக அவனுடைய திருவருளையே நோக்கியிருந்த ஆழ்வார்கள் ஆகையால் குற்றமற்ற தன்மையுடையவர்கள் அப்படிப்பட்ட ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் தெருப்பல்லாண்டே முதற் பிரபந்தமாக அனுசந்திக்கப்படுகின்றது எதனாலால் வேதத்துக்கு போமென்னு அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்கலமாதலாய் சகல வேதங்களுக்கும் பூமென்னும் பிரணவம் போலே உள்ள அர்த்தங்களுக்கெல்லாம் சக்கிரகமாய்க்கொண்டும் மங்கள ரூபமாயும் இருப்பதன் காரணத்தால் திருப்பல்லாண்டிற்கு இப்படிப்பட்ட ஏற்றமானது இருக்கின்றது உண்டோ தெருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர்கலைதான் உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பொருவர் தண்டமினூல் செய்தருளமாழ்பார்கள் தம்மில் அவர் செய்கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார் என்று அருளிச் செய்கின்றார் திவ்ய பிரபந்தங்கள் அருளிச் செய்த ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வாருக்கு நிகரான ஒருவர் உண்டோ என்னால் இல்லை அவ்வாழ்வார்கள் அருளிச் செய்த நூல்களுள் திருப்பல்லாண்டோடு ஒத்ததொரு பிரபந்தம் உண்டோ என்று பார்த்தாலும் இல்லை ஆக பெரியாழ்வாருக்கு ஒருவர் இல்லை அவர் அருளிச்செய்த திருப்பல்லாண்டு திவ்ய பிரபந்தத்திற்கு நிகரான இன்னொரு பிரபந்தம் இல்லை என்பதை நன்கு ஆராய்ந்து அறிந்து கொண்டு மனமே இதன்படியே செயல்படுவாயாக என தெரிவிக்கின்றார் என்னை பெரியாழ்வாரது வைபவத்தை ரத்தின சுருக்கமாக அனுபவிப்போம் மிதுனே சுவாதிஜம் விஷ்ணு ரதாம்சம் தன்பின புரே பிரபத்தியேஸ்வசுரம் விஷ்ணு விஷ்ணுஜித்தம் புரசிகம் என வாழ்வாரது திருநக்ஷத்ரத் தனியனானது அருளிச்செய்யப்பட்டுள்ளது ஆணி மாசம் சுவாதி நக்ஷத்ரத்தில் பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குலத்தில் அவதரித்தவராய் ஸ்ரீரங்கநாதனுக்கு மாமனாரான விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாரைச் சரணடைகிறேன் என்னை தனியனது பொருளானது காட்டப்படுகின்றது இவருக்கு உரிய காலத்தில் ஜாதகர்மம் செய்து விஷ்ணு சித்தர் என்னும் திருநாமமிட்டு சவுனம் உபநயனம் முதலான அந்தனர்க்குரிய சம்ஸ்காரங்கள் அனைத்தையும் உரிய காலத்தில் செய்வித்து வேதங்களையும் பயில்வித்தவர் அவருடைய தெருத்தகப்பனாரான புகுந்தபட்டர் உரிய காலத்தில் தக்க கன்னிகையை பாணிகிரகணமும் செய்வித்து இவரை கிரகஸ்தாஸ்திர தர்மத்திலும் நிலைநிறுத்தினார் விஷ்ணு சித்தரும் வட பெருங்கோயிலுடையானுடைய நிர்கேதுகடாக்சத்தினாலே அப்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதில் ஊற்றமுடையவரானார் கைங்கரியங்களிலே எம்பெருமானுக்கு மிகவும் முகப்பானது எது என்று ஆராய்ந்து பார்த்தபோது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே கம்சனுக்கு மாலை கட்டி அழித்து வந்த ஸ்ரீ மாலாகார திருமாளிகையை தேடிச் மாலைகளை அவரிடம் யாசித்து பெற்றதைக் கண்டு மாலா கைங்கரியமே எம்பெருமான் மிகவும் உகந்த கைங்கரியம் என்று அறுதியிட்டு அதன் விஷயமாக பெரியதூரத்திற்கு நந்தவனம் அமைத்து வடபெருங்கோயிலுடையானுக்கு திருமாலை கட்டி சாற்றி கொண்டு வந்தார் அக்காலத்தில் பாண்டிய குல திலகனான ஸ்ரீவல்லபதேவன் என்னும் அரசன் அறம் வழுவாமலும் எளியோரை வலியோர் வாட்டாதபடியும் கூடலென்னும் மதுரை மாநகரை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான் ஒரு சமயம் அவன் மதுரையில் ஓர் இரவில் மாறுவேடம் பூண்டு நகர் சோதனை செய்ய வந்தபொழுது அங்குவோர் திண்ணையில் தனியே படுத்திருந்தவோர் அந்தணரைக் கண்டு அவரை எழுப்பி நீர் யார் என்று அவரும் நான் கங்கா ஸ்நானம் செய்து திரும்பி சேதுவுக்குப் போகும் யாத்திரை பிராமணன் என்று பதிலிருத்தார் உடனே அரசனவரை பார்த்து நீர் பல இடங்களில் சுற்றித்திருந்தவர் பலரை கண்டுபேசியிருப்பீர் அல்ல ஞானமுடையவராக தெரிகின்றீர் இதுவரையில் உமக்கு தெரிந்தவற்றுள் முக்கியமான நன்மொழி யாது என அரசன் பிராமணனை கேட்க அவரும் அதற்கு மழைக்காலத்திற்கு வேண்டியவற்றை எஞ்சியுள்ள எட்டு மாதங்களிலும் இரவிற்கு வேண்டியவற்றை பகலிலும் முதுமைக்கு வேண்டியவற்றை இளமையிலும் பரலோகத்திற்கு வேண்டியவற்றை இவ்வுலகிலும் சம்பாதிக்க கடவன் என்று ஒரு உயர்ந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை சொன்னார் அரசனவரை அடிபணிந்து தன்னுடைய அரண்மனைக்குச் சென்று இவ்வுலகத்தில் நான் விரும்பும் பொருள் யாதொன்னும் பரலோகத்தில் நல்ல கதியடைவதற்கு வேண்டிய உபாயத்தை இதுவரையில் செய்யாமலிருந்ததே குறை என்று நிச்சயித்து தனக்கு நண்பரும் புரோகிதரும் ஸ்ரீ வைஷ்ணவரும் வேத வேதாந்தங்களில் கரை கண்டவருமான செல்வநம்பியை அழைத்து அவரை அடிமணிந்து சுவாமி மறுமையில் பரம மங்களத்தை அடைவதற்கு நான் போற்ற வேண்டிய தெய்வம் யாது அதை நிச்சயிக்கும் வழி என்ன என்று கேட்டான் அதாவது எது புருஷார்த்தம் மோட்சத்தை அடைவதற்கு சிறந்த வழியாது என்பதே ஸ்ரீ வல்லபதேவன் கேட்ட கேள்வியாகும் அதற்கு செல்வநம்பி உடனே நாம் நேராகவோர் வழியை சொன்னால் மன்னனுக்கு நம்பிக்கை பிறக்காது என்ன ஒரு உக்தியை சொன்னார் அவர் சொன்ன உக்தியானது மன்னவா தத்துவ ஞானிகளான பல மத நிபுணர்களையும் பாகவதர்களையும் அழைத்து அவர்கள் அனைவரையும் ஒன்று அவர்களுடைய தெருமொழிகளை கேட்டு முடிவில் பரதெய்வம் யாது என்று சித்தாந்தமாகிறதோ அதாவது நிரூபிக்கப்படுகின்றதோ அதையே கைப்பற்ற வேண்டும் ஆக உன்னுடைய சபா மண்டபத்திற்கு முன்னே ஒரு தோரண கம்பத்தை நாட்டி அதன் உச்சியில் பெரிய பொற்கிழியை கட்டி வைத்து எந்த மதஸ்தனரானாலும் பரம்பொருள் இன்னதென்று நிர்ணயம் செய்பவர் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நாடெங்கும் பறைசாற்ற என்று அறிவுறுத்தினார் அப்பொழுது வட பெருங்கோயிலுடையான் இவ்வாழ்வாரை கொண்டு வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை வெளிப்படுத்தி உலகை ஒய்விப்பதற்காக இவருடைய கனவில் எழுந்தருளி நீர் போய் கிழியை அரித்து கொண்டு வாரும் என்று அருளிச் செய்ய அது எல்லா சாஸ்திரங்களும் கற்றறிந்த பண்டிதர்கள் செய்ய வேண்டியதன்னோ சாஸ்திராபியாசம் பண்ணாமல் நந்தவன கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கும் நான் களை பிடித்து பிடித்து என் கைகளில் ஏற்பட்டிருக்கும் கொட்டுத்தழும்பை காட்டி கிழியை அறுக்க முடியுமோ என்ன ஆழ்வார் பதில் கூற அதை பற்றி உமக்கையேன் கவலை உம்மை கொண்டு பரதத்துவ நிர்ணயம் செய்து வைக்கப்போவது நாமன்னோ நீர் அவசியம் அங்கு செல்ல வேண்டும் என்று நிர்பந்தித்து அருளினான் விஷ்ணு சித்தரும் விடியார் காலையில் எழுந்திருந்து இந்த கனவை பற்றி வியப்புடன் சிந்தித்து கொண்டிருக்கையில் வட பெருங்கோயிலுடையானுடைய கைங்கரியபரர்கள் எம்பெருமானாலே நியமிக்க பெற்று ஆழ்வார் எழுந்தருளுவதற்காக திருப்பல்லக்கும் திருச்சின்னம் முதலான கோயில் பரிச்சதங்களும் கொண்டு வந்து தங்களுக்கும் ஆழ்வாரை கூடல் நகருக்கு எழுந்தருளப் பண்ணி கொண்டு போகும்படி எம்பெருமான் நியமித்திருப்பதை கூறினார்கள் ஆழ்வாறுமதற்கு இசைந்து கோயில் பரிஜன பரிட்சதங்கள் புடைசூழ பாண்டிய சபைக்கு எழுந்தருளினார் ஏற்கனவே செல்வநம்பியின் மூலம் இவருடைய பெருமையை கேள்விப்பட்டிருந்த ஸ்ரீ வல்லபதேவன் இவருடைய தேஜஸைக் கண்டு பெருவியப்படைந்தவனாய் செல்வநம்பியோடு கூட சென்று இவரை கொண்டு அழைத்து அவர் திருவடியில் விழுந்து பட்டர்பிரான் வந்தார் என்று இவரை கொண்டாடினான் அங்கு ஏற்கனவே குழுமையிருந்த பற்பல மதங்களைச் சேர்ந்த வித்வான்கள் எல்லா வேதாசாஸ்திரங்களையும் பயின்னு தேர்ந்த எங்கள் முன்னிலையில் ஒரு சாஸ்திரமும் பயிலாது இவரை கொண்டாடுவது தகாது என்று ஆக்ஷேபித்தார்கள் அது கண்ட செல்வநம்பி வேதாந்த விழுப்புருளான பரதத்துவத்தை நிச்சயித்து அருளிச்செய்ய வேணும் என்று ஸ்ரீ விஷ்ணு சித்தரை பிரார்த்தித்தான் விஷ்ணு சித்தரும் பிரம்மாவின் அருளாலே இராமாயணம் முழுவதையும் காணப்பெற்ற வால்மீகி பகவானைப் போலவும் சங்கத்தின் நுனியால் ஸ்பர்சிக்க பெற்ற துருவன் கடல் மடை திறந்தது போலே எம்பெருமானை துதிக்கலுற்றார் போலவும் ஆக்ஷேபித்த இவ்வுலக பண்டிதர்களும் தேவலோகத்திலிருந்து பண்டித உருவில் வந்திருந்த பிருகஸ்பதியும் கூட வாயடங்கும்படி பிராகவேதான் அசேஷான் வேண்டிய வேதங்களோதி என்ன தனியன்களில் காட்டியுள்ளபடியே தாம் குரு முகமாக ஓதிய வேதவாக்கியங்களை மாத்திரமன்னி குரு முகமாக தேவலோகம் முதலான உலகங்களில் நடையாடுபவையான அனைத்து வேதவாக்கியங்களையும் சாங்க முதைத்த சரமழை போலே பொழிந்து பரதத்துவ நிர்ணயம் செய்து எல்லா வித்வான்களையும் வெற்றி கொண்டார் பல்லாயிரக்கணக்கான வேத வாக்கியங்களைக் கொண்டும் ஸ்மிருதி இதிகாசம் புராணம் முதலான பிரமாணங்களைக் கொண்டும் எதிரிட்ட வித்வான்கள் தாங்களே இசைந்து தீர வேண்டும்படி பெரியாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று நிர்ணயத்தவுடன் வித்யாசுல்லமாக அதாவது வெற்றி கொள்பவருக்கு பரிசாக பல் தோரணத்தில் கட்டப்பட்டிருந்த பொற்கிழி இவருடைய வெற்றி பரம்பொருளாலும் இசையப்பெற்றது என்ன விளங்கும்படி இவர் முன்னே தானே தாழ வளைந்து வந்தது ஆழ்வாரும் எம்பெருமானுடைய கருணையைக் கண்டு உகந்து விரைந்து கழியறுத்தான் என்ன தனியனில் காட்டியுள்ளபடியே அந்த பொற்கிழியை அறுத்து கொண்டு இதைக் கண்ட வித்வான்களும் அரசனும் மற்றவர்களும் பெருவியப்புற்று இவர் திருவடிகளில் பணிந்து வணங்கினர் ஸ்ரீவல்லபதேவன் ஆழ்வாரைத் தன் பட்டத்து யானை மேலேற்றி வேதப்பயன் கொள்ளவல்ல விட்டுசித்தர் வந்தார் மெய்க் வந்தார் மெய்யடியார் வந்தார் போன்ற விருதுகளை ஊதி திருச்சின்னம் பணிமாற தாமே முன்னின்று விஷ்ணு சித்தரை நகர்வலம் வரச் செய்தான் வித்வான்கள் அனைவரும் தங்களுக்கு விஷ்ணு தலைவர் என்பது தோற்ற பட்டர்பிரான்னு அவருக்கு திருநாமம் சார்த்திக் கொண்டாடி குடை குடி சாமரம் திருவாலவட்டம் முதலானவற்றை தாங்களே பணிமாறிக் கொண்டு உடன் வந்தனர் இப்படி ஆழ்வார் நகர்வலம் வருகையில் தனையனின் சிறப்பைக் காண வந்த தந்தையைப் போலே கருடாரூடனாய் சங்க சக்கரதரனாய் ஸ்ரீ பூமி சமேதனாய் வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கான ஸ்ரீமன் நாராயணன் பிரமன் சிவன் முதலான எல்லா தேவதைகளும் துதிக்கும்படி பூமியிலுள்ள அனைவரும் காணும்படி ஆகாயத்திலே தோன்றினான் எம்பெருமானுடைய நிர்கேதுகிருப்பையாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வாரும் ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்துருளியிருக்கும் இந்த வஸ்து இவ்விருள்தருமாஞாலத்திலே கல்யாண குணங்களுடன் கூடிய ரூபத்துடன் கொள்ளி கண்களும் காணும்படி வந்திருப்பதால் அதற்கு என்ன தீங்கு நேருமோ என்று வயிறு பிடித்து மேன்மேலே பயத்தை பெருக்கி கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்ன தொடங்கி பட்டத்தை யானையின் மேல் எட்டிருந்த இரு அணிகளையே தாளமாக கொண்டு திருப்பல்லாண்ட பாடத் தொடங்கினார் இவருடைய பயம் நீங்குவதற்காக எம்பெருமான் தன்னுடைய மல்லாண்ட திண்டோல் வடிவழகு அசுரர்கள் இராட்சசர்களை கொன்ற திருவடிகள் மங்களங்களுக்கெல்லாம் காரணமான பெரிய விராட்டியார் சங்க சக்கரங்கள் முதலானவை தன்னிடம் இருப்பதை காட்ட அவையே இவருக்கு மேன்மேலும் பயத்தை விளைக்கையாலே அவற்றுக்கும் சேர்த்து முதல் இரண்டு பாசுரங்களில் மங்களாசாசனங்கள் அருளி செய்தார் சோராத காதல் பெருஞ்சொழிப்பால் தொல்லை மாலையொன்னும் பாராது அவனை பல்லாண்டு என்ன காப்பிடும் பான்மையன் என பெரியாழ்வாருக்கு திருவரங்கத் தமுதனார் ராமானுச நூற்றந்தாதியில் மங்களாசாசனம் அருளிச் செய்துள்ளார் சோராத காதல் என்ன எம்பெருமானிடத்தில் ஆராத காதலும் பரிவுடையவராகவும் இருந்தார் பெரியாழ்வார் அவனே எல்லோருக்கும் இரட்சகன் என்று இருக்க அவனுக்கு என்ன தீங்கு நேருமோ யாரால் என்ன ஆபத்து ஏற்படுமோ என்று வயிறு படித்து தான் இரட்சகனாகி அவருக்கு பல்லாண்டு பாடி காப்பிட்டு அருளினாரே பெரியாழ்வார் அவருக்கு பல்லாண்டு பாடு என்னார் எப்படி தாம் ஒருவராக பாடியதில் திருப்தி கொள்ளாமல் தம்மை போன்ற அனநிய பிரயோஜனர்களை சேர்த்து கொண்டும் ஐஸ்வர்ய கைவல்யார்த்துகளை திருத்தி சேர்த்து கொண்டும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடியபடியை மேல் ஒன்பது பாசுரங்களாலே காட்டி பரமபதத்திலும் பல்லாண்டு பாடுவதே பரம பலமாகும் என்ன பயன் சொல்லி திருப்பல்லாண்டு என்னும் திவ்ய பிரபந்தத்தை தலை கட்டினார் பெரியாழ்வார் இவருடைய பொங்கும் பறிவை கண்ட எம்பெருமானும் இவருக்கு பெரியாழ்வார் என்னும் பட்டம் சூட்டி மறைந்து அருளினான் பிறகு ஆழ்வார் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டு அவனுக்காகவும் அவன் அடியார்களுக்காகவும் வாழ்க்கை நடத்துவதே அவன் அருளாலே மருமையில் பேறு பெறுவதற்கு தலை சிறந்த வழியாகும் என்னும் தெருப்பல்லாண்டின் சாரார்த்தத்தை ஸ்ரீ வல்லபதேவனுக்கு உபதேசித்து அவனை திருத்தி பணி கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி பொற்கிழியிலுள்ள பெரும் தனத்தைக் கொண்டு வடபெருங்கோயிலுடையானுக்கு அரிய பெரிய தெருப்பணிகளை செய்வித்து தான் ஏற்கனவே செய்து திருநந்தவன கைங்கரியத்தை தொடர்ந்து செய்பவராய் தினந்தோறும் வட பெருங்கோயிலுடையானுக்கு திருமாலை கட்டி சமர்ப்பித்து வந்தார் அப்போது தாம் மிகவும் ஈடுபட்ட ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை அவதாரம் தொடங்கி பால்ய லீலைகளை ஒன்றும் விடாமலும் மற்ற ஆனைத் தொழில்களையும் விஸ்தாரமாக அனுபவிக்கும் பெரியாழ்வார் திருமொழியையும் அனுகிரகித்தார் இப்படி ஸ்ரீ கிருஷ்ண குணசேஷ்டிதங்களை யசோதை பாவனையிலே ஒன்றுவிடாமல் அனுபவிக்கையாலே போகத்தில் வழுவாத புதுபயர்கோன் என்ன பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாளாலும் புகழப் பெற்றார் இப்படி பிரபந்தங்களால் உலகுக்கு உபகரித்ததோடு நில்லாமல் ஒரு என்று தாமே அருளி செய்த வளர்த்து அவள் திருப்பாவை நாச்சியார் திருமொழிகளை உலகொய்ய பாடுவதற்கும் காரணமாயிருந்து அவளை அரங்கனுக்கே அர்ப்பணித்த பெருமையை ஆண்டாள் வைபவத்திலே காணலாம் இப்படி பல பல உபகாரங்களைச் செய்த ஆழ்வார் தாம் மிகவும் ஈடுபட்ட திருமாலிரின் சோலையிலே சரமகாலத்தில் வாழ்ந்து அங்கேயே திருநாட்டுக்கு எழுந்தொருளினார் என்னை ஆழ்வாரின் வைபவமானது தெரிவிக்கின்றது திருப்பல்லாண்டுக்கும் மற்றைய பிரபந்தத்துக்கும் உள்ள வாசி என்பதானது திருப்பல்லாண்டு அவதாரிகையில் பூர்வர்களால் அற்புதமாகக் காட்டப்பட்டுள்ளது திருப்பல்லாண்டு எல்லோரும் கற்க இதிகாச புராணங்கள் மற்ற பிரபந்தங்களோ சிலர் மட்டுமே கற்க கூடியவையாக இருக்கின்றன திருப்பல்லாண்டு பிரணவம் போலே சங்கிரகமாய் இருக்கின்றது மற்றவைகள் மிக நீண்டுள்ளன திருப்பல்லாண்டில் எல்லா வேத தாத்பரியமும் தெரிந்து கொள்ளலாம்படி பன்னிரண்டே பாசுரங்களில் தத்துவ புருஷார்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது மற்றவைகளோ முனியே நான்முகனே முக்கன்னப்பா என்றும் எம்பெருமான் மும்மூர்த்திகளுக்கு மத்தியமாயும் மத்தியமாயும் சொல்லி நீராய் நிலநாய் சிவனாய் அயனானாய் என்னும் வியாபகத்துவம் சொல்லி அவன் பரதத்துவத்தை பிற பாசுரம் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டி வரும் திருப்பல்லாண்டில் சோழ்ந்திரன் தேத்துவர் பல்லாண்டு என்னும் மங்களாசாசனமே பலனாகச் சொல்லப்படுகின்றது மற்றவைகளில் பல பலன்கள் ஆங்காங்கே தெரிவிக்கப்படுகின்றன திருப்பல்லாண்டில் மங்களாசாசனமே நித்திய யாத்திரையாக இருக்கும் மற்றவர்களின் பிரபந்தங்களிலோ மங்களாசாசனங்கள் ஆங்காங்கே இருக்கும் என்று ஸ்ரீ பிரியவாச்சான் பிள்ளை என்னும் ஆச்சாரியர் அற்புதமாக காட்டி அருள்கின்றார் அதற்கு மேற்பட்ட ஆச்சாரியர் பெரியாழ்வாருக்கும் மற்றாழ்வார்களுக்கும் உள்ள வாசியை தெரிவிக்கின்றார் பெரியாழ்வார் இவர் தனக்கு ஒரு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று எம்பெருமானுக்கு நன்மையைத் தேடினார் மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானால் தரித்து தங்களுக்கு நன்மை தேடினர் பெரியாழ்வார் தன்னை காரணமாக வைத்து எம்பெருமானுக்கு பய பண்ணினார் மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானை பற்றி தங்களை பய நிவத்தி பண்ணினார்கள் பெரியாழ்வார் எம்பெருமானின் குணம் இவருக்கு மேடாயிருக்கும் மற்றவர்களுக்கு ஆழங்காலாயிருக்கும் பெரியாழ்வாருக்கு மங்களாசாசனமானது நித்திய யாத்திரையாக இருக்கும் மற்றவர்களுக்கோ மங்களாசாசனங்கள் அவ்வப்போது தலையெடுக்கும் என்று ரொம்ப அற்புதமாக பெரியாழ்வாருக்கும் மற்றாழ்வார்களுக்கும் உள்ள வாசியை காண்பித்து அருளையின்னா ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை நல்ல தெருப்பல்லாண்டு நான் மூன்னோன் வாழியே நானூற்று அறுபத்தொன்னும் நமக்குரைத்தான் வாழியே சொல்லறிய ஆனிதனில் சோதி வந்தான் வாழியே தொடைசோடி கொடுத்தவழ்தன் தொழுந்தவப்பன் வாழியே செல்வநம்பி தன்னைப்போல் சிறப்புற்றான் வாழியே சென்னை கழியறுத்துமால் தெய்வமென்னான் வாழியே வில்லிபுத்தோர் நகரத்தை விளக்கினான் வாழியே வேதியருகோன் பட்டர்பிரான் வேதனியில் வாழியே என்ன பெரியாழ்வாருக்கு வாழி வாழி வாழி என்று பல்லாண்டு பாடி விண்ணப்பித்த விஷயங்களில் பிழையற்பின் சமித்தருளுமாறு பிரார்த்தித்து கொண்டும் வாய்ப்பு கொடுத்த பெரியோர்களுக்கு அடியனுடைய கிருத்ஞகளை தெரிவித்து கொண்டும் அமைகின்றேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேசரணம் திருமைய மலையாள ராமானுஜீர் சுவாமி திருவடிகளே சரணம்